அன்பிலாம் தமக்குடையர் அன்புடையார் எண்பும் உடிகர்கள் அன்பின் வழியது உயிர்நிலை அகவிலார்க்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு ஆகவே உடல் எழுவே போன போகல சொன்னார் எலும்பு தோல் தான் உடம்புதான் இருக்கு அந்த எலும்பு போட்டு தோல் மூன்றதுனால இருக்குது புறந்தோல் போர்த்து எங்கும் முடிகி அப்படி இதன்மையாது மேலும் தோலை மட்டும் எடுத்துட்டா கூடுங்க நரம்பும் போறதையும் பார்த்தோம்னா யார் சொல்றா மணிமேகலை மணிமேகலை தோழி எப்படி இருந்தாலும் மணிமேகலை அடையணுங்கிறதுக்காக அந்த சோழ மன்னன் வர்றான் அந்த தோழி நிக்கிறா உள்ள சோலைக்குள்ள மணிமேகலையே இருக்கிறார் நான் சொல்லையா எங்க இருக்கு அப்போ காமோகனா இருந்தும் அறையில ஓங்கி காமகன் தான் இருந்தாலும் மாடா விலங்க மக்கு கிடையாது வந்தது வினைக்கு விளைவாயது முனைவன் அணி இங்கில் புலால் புறத்திடுவது மணிமேகல போட்டி தருவாங்க இது வினையினால அவனும் செஞ்ச வினையினால வந்ததுயா சில பேர் ஆறு அடி ஏழரை உட்காந்து இருக்கிறாங்க சிலது மூணு அடி ரெண்டு அடியில குள்ளமா இருக்கு சிலது அகலுது சிலது ஒழுங்குது சிலது சோப்பா இருக்கு சிலது கருப்பா இருக்குது வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது புனைவன நீங்கில் புலால் புறத்துடுவது என்னமோ ரெண்டு சோப்பை எப்பயும் போட்டு உட்கார்ந்ததுனால வாங்க வாங்கிறான் நாலு நாள் குளிக்காம சட்டையும் போடாம இருந்த இங்க என்னடா சரி ஆள் உட்கார்ந்து அஞ்சு நாள் இப்படி போற இப்படி போடாங்கடுவது இது மேல உள்ள என்ன பற்றின் பற்றிடம் ஆனா என்ன எல்லாத்தையும் உலகத்தையே கட்டி உள்ள வச்சுட்ட தேவலாம் பற்றின் பற்றிடம் குற்ற கொள்களம் தவளா உள்ளம் தன்பால் உடையது மக்கள் யாக்கை இதுவென உணர்ந்து நின்று பேசுற அரைஞ்சு பண்ணான் அல்லது அவ்வளவுக்காக கற்பனைக்கு பார்ப்பான் ரெண்டும் இல்லை நிதானம் இருக்கு அதுதான் மணிமேகலை அடையணுங்கிற எண்ணத்துலதான் வர்றான் ஆனா வந்தாலும் இந்த பொண்ணு இப்படி சொல்லுகிறது என்னென்ன வேதா அந்த பேச வந்து அப்படின்னு சொல்லி அரங்கலாம் இல்ல பத்தின் பத்திடம் குற்ற கொள்கலம் அவலம் கவலை கையார் எடுங்கள் உள்ளம் தன்பால் உடையது மக்கள் யாக்கை இதுவன உணர்ந்து மிக்கோய் நீங்கள அறிஞர் நல்ல வயது வந்தவங்க தான் அல்லவா நீங்கள வயது வந்தவங்க தான் அதனால இதனை புறமறிப்பாராய் அருமையான சொல்லு நீங்க இந்த இந்த மேட்ட போட்டு கட்ட உோலை தான் சிங்கம் ஒரு பெண் சொல்லி இருக்க ஒன்று அந்த பெண் மீது வேந்தனுடைய பையன் இது மாதிரி காமோகனா வர்றான் நமக்கே வருமோ என்று கூட எண்ணி அவள் மணிமேகலையே தவிர இவள் அல்ல சொல்லுகிறாள் என்று சொல்லி நிதானம் பண்ணிக்கிறான் அதான் அந்த பெண்ணுள்ள பெருமை வாய்ந்தது அந்த ஆணுள்ள பெருமை வாய்ந்தது மாட்டான் பல இடத்துல மாட்டான வேற அந்த பேசுற எங்கடியா வேணா அப்படி இப்படிதான் பண்ணுவோம் எங்கேயே சினிமாவில பண்ற கூப்பிட்டு ஏன் இதெல்லாம் காட்டுங்களேன் இதெல்லாம் காட்டுங்களேன் மணிமேகலை என்ற படம் தான் என்ன எல்லாம் வரப்படாது எங்க சீத்தள சாத்தனார் பாட்டின மணிமேகலையை காரணம் ஒரு நூறு படத்துல ரெண்டு படம் ஒரு ரெண்டு படம் வரப்படாதா அப்படிதான் பக்தி படங்கிறது அப்படி வரும் பத்து படத்துல ஒரு படம் வரும் நகைச்சுவைங்கிறது வரும் நகைச்சுவை படம் பக்தி படம் அப்படி எல்லாம் வந்துட்டு இருந்ததுல நாம கண்ணால பாத்தமில்ல போய் உக்காந்தா பணத்தை கொடுத்துட்டு ரெண்டரை மணி நேரம் சிரிச்சு வெளியில வரும்போது ஏ சினிமா தர அங்கடா இங்க இத்தி சாப்பிடுறது சிரிப்பா அவ்வளவு சிரிப்பு இருந்தது அதுக்கெல்லாம் ஆ நடிகர் எல்லாம் இருந்தாங்க செத்தே போனாலும் சிரியாரோன்னு செத்து போட்டான ஒரு வகைய கிடையாது அதெல்லாம் உடம்புக்கு நல்லது உணர்வுக்கு நல்லது படிச்சு எது எதை நீங்க வாழ வச்சீங்கப்பன்னையும் வாழ வைக்கலமை இப்படி எல்லாம் அந்த குழந்தை எலும்பி வைத்துக் கொண்டு ரொம்ப அருமையான பாட்டு காத்துல மாறும் போது நமக்கு அருமையான பாட்டு இந்த பாட்டு தான் நம்ம வந்து சொல்லுவது உண்டு மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதி அன்னாலார் அன்னலார் அடியார் தமை அமுது செய்தித்தல் அருமை ரெண்டே ரெண்டு அறங்களை உரைச்சு பார்க்கிறார் என்ன உரையினா ஐயா இந்த உலகத்துல ஆண்டவனையும் அடியவர்களையும் இடைவிடாது பேடுகின்றவர்கள் இடைவிடாது அவர்களை பாதுகாப்பவர்கள் அப்படிப்பட்ட மனிதன் பிறந்தாருக்கு பயன் இந்த உலகத்துல என்ன கேட்டா ஒன்னு ஆண்டவனை இன்னொன்று அடியவரை இந்த இரண்டு பேர்களையும் என்ன செய்யணும் விடாமல் அவர்களை பாதுகாக்கணும் ஒன்று அடியார் சீவித்தல் அடுத்தது ஒன்று கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள் அவருங்கிறது யாரு அடியவர் அல்ல இறைவன் இன்னொரு என்ன பயன் கேட்டா திங்கள் தவறினாலும் மாதம் தவறினாலும் விழா தவறப்படாது என்ன இந்த வரம் என்னப்பா அப்படின்னா சரி புட்டாசி மாசம் இல்ல வருது மாசையா நவராத்திரி ஒன்பது நாள் இல்ல ஐப்பசி ஷஷ்டியா கார்த்திகை கார்த்திகையா மாரணி திருவாதிரையா தை மாசி மகையா பங்குனி உத்திரையா சித்திரை சித்திராபர்ணமியா வைகாசி பிசாகையா ஆணி மகையா ஆடி பூரம் பூரம் ஆவணி பிள்ளையா இருக்கு அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள் பெருமானுடைய திருமேனியை எழுந்து அதற்கு எல்லாம் செய்து அவற்றை எல்லாம் விழா கொண்டார் அப்போ அரியவர்களுக்கு அமுதி செய்வதும் ஆண்டவனுக்கு திருவிழாக்கள் செய்வதும் தான் இந்த மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் என்பது உண்மையானால் இந்த பொண்ணு எழுந்துவிட்டோம் இல்ல இப்படியே போயிட்டோம் உரைக்கு பார்க்கிற திருவள்ளுவர் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோ என்ன பண்ண நமக்கு ஒரு கேடு காலம் வர்றது கூட நல்லதுதான் உண்மையான சுற்றம் எப்பதான் தெரிஞ்சுக்கலாம் ஆமா நீங்க நல்ல காலம் வந்தவன்னு எல்லாம் வந்துடும் எனக்கு மூணு பக்கம் சுத்தம் இல்ல எனக்கு நாலு பக்கம் சொந்தம் இல்ல என் ஒய்வு வழி சொந்தம் இல்லைன்னு வருவான் எப்ப சில்ல இருந்தான் சில்ல இல்லாம அது போய் விடுறதுன்னு படுத்தாருன்னு வச்சுங்க என்ன சார் அப்படின்னாரு நீட்டிப்போர் கோல் திரு அதுபோல நீட்டி அழப்பதோர் கோல் எது இந்த உலகில் பிறந்தார்கள் அரியவர்களை நன்றாக வழிபாடு ஆற்றுவதும் அமுதொளித்து வழிபாட்டு ஆண்டவருக்கு விடாமல் விழா எடுத்து போற்றுவதும் இதுதான் மண்ணில் பிறந்தவர்களுக்கு பயன் என்பது உண்மையானால் உலக முன்வருகன உரைப்பா இந்த ஊர் அறிய உலகம் அறிய இருக்கிற சேக்கலார் நம்ம திருவாதிரையில கொண்டாடுகின்ற நம்ம பன்னிரு திருமொன்றை வந்த அறிய பர்ப்பு இல்லன்னா அதுல ஒரே ஒரு அருமையான கருத்து மறந்துட கூடாது மண்ணில் பிறந்தார் பெரும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள் இங்கே முதல்ல அடியவர்களுக்கு அமுது செய்வித்தல் சொல்லிட்டாரு மீண்டும் வரும்போது என்னன்னு கேட்டார் கண்ணினால் அவர் நல்விழான் அவர்ன யாரு பெருமான்னு சொல்லணும் பெருமான்னு சொல்லணும் ஏன் அன்னலார் அடியார் சபை அமுது செய்வித்தல் உண்மையான அடுத்தது அன்னலாருடைய விழாவிலே இருக்கு யாரு பெருமானுக்கு விழா இருக்கிறது இது ரெண்டும் உண்மையானால் வருகிறது யாரு ஜெயிக்கிறார் இது இதுக்கு ஏற்ப பாடின பாட்டியது மற்றவா நீங்க அதை படிச்சுட்டு இதை பார்த்தாதான் எப்படி எடுத்திருக்காரு போட்டு பாட்டு விட்டு இருக்குது மட்டிட்ட புண்ணயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாடி அமர்ந்தான் ஒட்ட பண்பில் திரபல் கனத்தார்கு அட்டல் காணாதே பொடா ராஜா போன திருவாதரின் போது அறிவரெல்லாம் வந்திருக்கு தாத்தா பார்த்தாட்டு தாத்தா தாத்தா கவாத்தாடு தாத்தா தாத்தா கொஞ்சம் பாயிரம் தாத்தா இன்னொரு பழைய சொன்னா ராஜா அப்போ அங்க முதல் பாட்டுல அண்ணா தமை அமுது செய்தித்தல் அந்த பாட்டுல இருந்து வாங்கிட்ட அடுத்த பாட்டுல இருந்து என்ன என்ன மைப்பூசம் ஒன்று மடநல்லார் மாமயிலை கைப்பூசம் கொண்டான் கபாலி சரம்தான் அப்புறம் நெய்பூசம் கொண்டான் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்ப கைப்பூசம் யாருக்கு அண்ணலாருக்குழா விடுப்பது கண்ணினால் அவர்தான் நல்விடா பொலிவு காண்பது முதல் பாட்டுல அடியாருக்கு அமல் சிகிச்சை பொறியிட் அது அப்படி வாங்கிட்டது இரண்டாவது பாட்டிலிருந்து கடைசி வாரிக்கும் தைப்பூசம் காணாதே இது யாரு ஆண்டவனுக்கு செய்தது அப்புறம் மாசி மகம் காணாதே தைப்பூசம் காணாதே பங்குனி அதெல்லாம் யாருக்கு ஆண்டவனுக்கு கருத்தையும் சேர்க்கிறார் வாங்கினார் என்னது மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் இது முதல் பாட்டினுடைய பிழிவு அடுத்தது கண்ணினால் அவர் நல்வீடா பொலி அவர் என்ன யாரு பெருமானுடைய விழா அது ஏனைய ஒன்பது பாட்டினுடைய பிரிவு அவர் நல்வீடா பொலிவு கண்டார்கள் உண்மையாம உலகர் முன்வருகன உரைப்பம் அப்போ என்ன எல்லாரும் என்ன பண்ண என்ன அரியவருக்கு அமைதி செய்வதுல முன்னச்சர் ஆண்டவனுக்கு விழா எடுப்பதை பின்னையை அமைச்சார் என்ன ஏ பாடல் அப்படி அமைந்திருக்கிறது யாரு ஞான சம்பந்தர் பாடல் அதெல்லாம் அப்படி பாடல் வழியே அந்த முதல் பாட்டு அண்ணலாரனை அமுது அடுத்த இரண்டாம் பாட்டு முதல் கருதி பாட்டு வரைக்கும் பெருமானுக்கு விழா எடுத்து அடராஜா வந்துருவனே வந்துருவன் என்றார் இதெல்லாம் தான் இப்படி மூவர் மற்றட்ட புண்ணியங்கால் என்ற பதிகத்தை நாம் எத்தனை லட்சம் வரை படிச்சிருப்போம் அதை எப்படி புகழ்ந்து ஒரே வரை ஒரே பாட்டுல சொல்ல முடியும் மற்ற கருத்தினை திறந்து கருத்தனை எழுதுக என்று கேட்டா அன்னலார் அடிய அன்னலார் அடியார் அமது செய்ல்டா பொழிவு கண்டாதல் இரண்டும் கூறப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு கொடுத்து விடுங்க ஏன் அந்த அடியார் அமதுசெய்தல் முதல் பாட்டினுடைய கருத்து அந்த அண்ணலார் விழா விடுத்தல் ஏனைய ஒன்பது பாட்டினுடைய கருத்து சிதை முடியாது வழங்குகிறாரு விரித்து இருக்கிறத சுருக்கி பாடா சுருக்கிப்பாடு விரிப்பாடுறாங்க இந்த மாதிரி முன்னாள் பதியத்தை எல்லாம் பிழிந்து அப்படியே சுவை திரட்டு கொடுத்த வேற ஏவரும் இல்லை வாய்ப்பு அமையலை மற்றவங்களுக்கு அமையம வால்மீக ராமாயணம் பார்த்து கூட்டார் வியாத பாரத பார்த்தார் அவர் பாரதம் பாட்டு கூட்டார் யார் இல்லைன்னு சொல்லுவா இந்த அமைப்பு இந்த இயற்கை அமைப்பு இந்த சூழல் எல்லாம் வேற யாருக்கு நேரமும் இல்லை செய்யவும் சூழல் நேரமும் இல்லை செய்யவும் இங்க சூழலும் நேர்ந்தது செய்யவும் செய்ய அதனால பெரியபுராணம் பெரியபுராணமே இணையானது இல்லதான் இல்லதான் சரி இப்படியாக அந்த அருமையான பதிகத்தை சொன்னார் மண்ணு பார்த்தடைய முன்கொழுது மட்டிட்ட என்னும் நற்பதிகத்தினில் பாருங்க எதை தொடங்குகிறார் எதை முடிக்கிறார் பாருங்க மட்டிட்ட என்னும் நற்பதிகத்தினில் போதியோ என்னும் அன்னமை திருவாக்கனும் அமுதம் பாட்டை படிச்சுட்டு எப்படி முடிக்கிறார் தொடங்குற பாட்டை சொன்னார் அதுல எது அமுதம் போதிய போதியோ நீ போவியா ராஜா வந்துடுவா வந்துடுவ என்று சொல்வது என்பது நீ போக மாட்டாய் என்ற பொருளை தந்து பரவலைக்குதான் அப்ப அந்த போதியோங்கிற சொல்ல பாருமையான அப்ப மட்டேங்கிற தொடக்கத்தையும் எடுத்து போதியோங்கிற சொல்லையும் எடுத்து அதுதான் அது அமுத அன்னமை தெருவாக்கனும் அமுதம் எது போதியோ என்று சொல்வது ஒரு பெரிய அமுதமான வாக்கு அல்லவா அந்த வாக்கொறிவு துண்ண வந்து வந்து உருவமாய் தொக்கத குடத்துள் இவர் பாட பாட பாட அந்த குடம் அப்படியே என்ன ஒரு பெண்ணாக ஆச்சான் ஆன தன்மையில திருப்பாட்டி நடைபீ போன நிரம்பி இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னாரு பாருங்க கேக்கல போற போக்குல உள்ள ஒரு வாயு இருக்கு வாயு என்னன்ன மூச்சு காட்சி வடிவமும் எலும்பு நரம்பலா இருக்குது அதனால வாயுவும் வடிவமும் ஒடி ஒடு ஏனை அக்குடத்து அடங்கி முன் எழுவதன் முன் ஞான போனகற்பின் சமப்பாட்டினி நவிழ்வார் பாடு சரி இப்ப என்னாச்சுன்னா ஒவ்வொரு பாட்டா பாடும்போது என்னன்னு கேட்டா ஒலியும் இப்பொழுது குடம் உள்ளே அந்த எலும்பு அதெல்லாம் நார்மலா இருக்குது இப்ப மற்ற காணாதே பூம்பாவாய் அப்படி பார்த்தோடனே அங்க உள்ள அந்த குடத்துக்குள்ள எலும்பு நரம்பு இருப்பாரு அடிக்கடி ரெண்டாவது பாட்டு அப்படி சல செல்த்தது ஒரு வடிவு கொண்டது வடிவு கொண்டது அப்புறம் அப்படியே என்னன்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் இப்படி வளர்ந்தது எப்படி வளர்ந்தது அப்புறம் இன்னும் ஒண்ணுன்னு கேட்டா அதுக்குள்ள தானா வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு காற்றும் வருது காற்று புசு புசுன்னு காற்று வருது இந்த காற்றும் வடிவமும் ஒன்றோடு ஒன்று பாட பாட பாட பாட பாட அப்படி வந்த உடனே என்ன இங்கய்யா பாட்டு போயிட்டது வந்தது சமன் சாக்கிய தின்னறி செய்கை ஏற்ற தண்டனை என்ற போது சமன் பாட்டு எட்டாவது பாட்டு வந்து முழுமையான தோற்றம் வருவதற்கு என்னம் உடைந்து அப்படியே எழுந்துகிட்டு வந்தது இந்த சமன் பாட்டு வந்த உடனே பதார் வெடிக்கிதான் வெடிச்சா அப்படிதான் குடம் உடைந்து போற்று தாமரை போத விழுந்து எழுந்தனல் போன்றார் பார்த்த அப்போ பாருங்க இதுவரை கெட்ட செய்திகளின் சாரம் பாட்டினில் வடிவு பெற்று அருமை அருமை என்னாச்சு அங்க இருக்கிற எலும்பு நரம்பு அப்படி எல்லாம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சேர்ந்தது அந்த ஒரு சின்ன குழந்தை மாதிரி சேர்ந்துதான் எழுது முதல் பாட்டுல அடுத்ததுல இரு நான்கு திருப்பாட்டு அடுத்த எட்டு பாட்டுல அடுத்த அம்முறை பன்னும் அருமை முதல் பாட்டுல ஒன்று ஒன்றோடு சேர ஆரம்பித்தது அடுத்த எட்டு பாட்டுல அப்படியே கண்ணு மூக்கு காது அது எல்லாம் அப்படியே உருவமாயிட்டா ரெண்டாம் உருவெடுத்துலாம் திருப்பா அம்முறை பனிரெண்டாண்டா பன்னிரண்டாண்டளவணிந்து தொடுத்த வெஞ்சமன் பாட்டிரில் பாரு முதல்ல ஒரு பாட்டுல வடிவு பெற்றது அடுத்த எட்டு பாட்டுல அது பன்னிரெண்டாண்டு வளர்ந்தது அடுத்த இந்த எட்டு ஒண்ணு ஒன்பது பத்தாவது பாட்டு சமன் பாட்டு வந்தவன்னு படாம முடிஞ்சது உடைந்தா திருக்கடை காப்பு பிரித்தார் அப்படியே தகவல்களாக நீக்குதான் இப்படி சொன்னது வேற எவருக்கு வாய்த்தது யாருக்கு வாய்க்கும் இந்த வீட்டுக்கு வாய்ப்பு எந்த நூல் இப்படி பண்ணிருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல செய்யவும் இல்லை இதெல்லாம் எல்லாம் தம்பி தான் எழுதுறாரு இவரை எழுதுறாங்க இப்படியாக அந்த அந்த அந்த குடம் உழைந்து அந்த பெருமா அந்த பெருமாட்டை தோன்றினாலும் அங்கனம் எழுந்து நின்று அணங்கியனை நோக்குவார்கள் ஈங்குது காணீர் என்ன அற்புதம் எய்தும் வேலை பாங்கு சூழ் தொண்டரானோர் அரகர என பார்வையில் ஓங்கிய ஓசி உம்பு நாட்டினை உற்ற தண்டி பார்த்தடி உள்ளலாம் அல்ல அரகர அரகர அரகர அர மகாதீவ மகாதீவ மகாதீவ அப்படின்னு சொன்னாலும் அல்லவா சரி என்ன சொல்ல முடியும் வந்து நல்ல வேலையா இன்னைக்கும் திருமயிலாப்பூர்ல அப்படி உள்ள நுழைஞ்ச உடனேயே மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் கண்ணினார் அல்வி கண்டாதல் உண்மையாம உலக வருகிற உரைப்பான் என்ற பாட்டை பகிர்ந்து இன்னொரு பாட்டு அருமையான படிக்கிறார படிக்க போறோம் என் நில ஆண்டு எய்தும் வேதா படைத்தவன் எழிலி வல்லம் கண்ணுதல் கருணை வல்லம் நான் முகத்தால் கண்டான் பிரம்மன் பார்த்தானா ஆனா அந்த ஞான குழந்த புண்ணிய பதினாறாண்டு பேர் பெரும் புகழி கண்ணுதல் கருணை வல்லம் முகத்தால் கண்டார் அங்க இருக்கிறது பாப்பாவாது செட்டியாரும் அவர் பாப்பாவும் இல்லடாயுது கண் முதல் கருணை வெள்ளம் பெருமானுடைய கருணையாகிய வெள்ளத்தை இந்த பெண் வடிவாக ஆயிரமுகத்தால் கண்டார் அந்த பாட்டு போட்டு இன்னமும் ஒரு புண்ணியம் பேசுறதுக்கு குப்பை எழுத்துல என்னத்தனா பேச இந்த ரெண்டாவது சனிக்கிழமை தோறும் சென்னை ரொம்ப காலமா சென்னை அதுல என்ன செய்வேன் அருமையா மயிலாப்பூர்ல சைவிசாந்த பெருமன்றம் அந்த பிறம் கோவில் இந்த பிறம் சைவிசாந்திர பெருமண்டம் நடுப்புற அந்த இதுதான் ஆமா குளம் தான் நறுப்புற ஏதாவது போக வேண்டியது இதெல்லாம் வச்சிட வேண்டியது அருமையா போய் பெருமானி மகம் வந்து இந்த கண்ணூதல் கருணை வெள்ளம் ஆயிர முகத்தால் கண்ட அதை வணங்கிட்டு அப்படி நேரம் வந்தோம்னா மணி ஆறு ஆறே ஆள் ஆகும் ஆறுல இருந்து ஆறரை வரைக்கும் அந்த பாப்பா வள்ளிங்கிற ஒரு பாப்பா பாடும் ஆறரை ஆச்சுன்னா தொடங்க போயிடுவாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க அதனால எட்டை முடிச்சா எனக்கு என்ன அதுக்கு மேல பறப்பு பக்கத்திலேயே பற ஆமா நல்லவேளை பறக்கு ரயில் எங்க இருக்கு தெரியுமே செகுதாந்த பெருமந்தம் அப்படி எதிர்கால போனோம்னா பறக்கு ரயில் ஏர்னா பீச் இல்லவா நாலே ரூபாய் தூய் கொடுத்தோம்னா ஒன்பதே காலன்னா ஒன்பது போனோம் போய் தமிழ்நாட்டு தெருவில் போய் சாப்பிட்டு போய் சென்னையில பேசுறேங்கிறது மயிலாப்பூர் பெருமாட்டியை பார்ப்பது பார்க்க முடியுமா அதே போலதான் இவங்க திருவண்ணாமலை புதன்கிழமை போறோம் ராத்திரி ஒன்பது டு பன்னெண்டு பேசுறோம் திருவண்ணாமலையில ராத்திரி ஒன்பது ஆனால் அது முக்கியமல்ல எங்களுக்கு அருமையா திருவண்ணாமலை பெருமானி மனங்கருமி அது பக்கா பௌர்ணமிக்கு வாய்ச்சது ரொம்ப ரூம் கிடைக்காது ஆனா இவங்கெல்லாம் சிங்கங்கள் இவங்க கூட பொண்ணு லட்சம் பேர் இருந்தாலும் தானா ஒதுங்க என்னவோ மதுரம் வச்சிருக்காரு எல்லாம் கியூ நின்னு அவன் திட்டுவான் பாமா பாதிப்பை அவனுக்கு மட்டும் என்ன அண்ணாமலை ஆறுன்னு அதை வாங்கி கட்டிக்க வேண்டியதான் என்ன பண்றது ஆமா வாஸ்து தானே நாம வந்து அஞ்சு மணி நேரம் நின்று நமக்கு கிடைக்காம போனோம் நமக்கு அந்த எண்ணம் தானே வரும் வாழ்த்துமா வாழ்த்திட்டோம் இவரோடவே அந்த ஓதாவை முடிச்சிருக்காரு அவரோட ஐயா நீங்க வாங்க பர் நான் நான் அழைச்சிட்டு போறேன் நேரம் அண்ணாமலையார் போய் திருசோம் உடனே பெருமாட்டி உண்ணாமலை திருச்சும் உடனே புறப்பட்டு வேலூர் ஜத்துக்குன்னு அதனால பேசுறதுங்கிறதுபாடுபாருமே போய் பார்க்கற அண்ணாமலையார எல்லாரும் திட்டு வாங்கிட்டுதான் போவோம் என்ன பண்ணுவோம் என்ன இது வந்து பிரதோஷம் வந்துட்டு போச்சு சனிக்கிழமையே அதுவும் சனிக்கிழமை பிரதோஷம் வந்துட்டு நீங்க நெருக்கடி தான் ஆனாலும் இந்த கண் முதல் கருணை வெள்ளம் ஆகிர முகத்தால் கண்டார் இது வந்து போய் இந்த நந்தியம்பெருமானுக்கு முன்னே இடது படம் இருக்கு இங்க என்னதான் கூட்டம் தான் போயிடலாம் இங்க பார்த்துட்டு நந்தியம்பெருமானை பார்த்துட்டு இங்க இருந்தபடியே கவாலிச பெருமானி கற்பாம்பிய தாயே இன்னைக்கு அவ்வளவுதான் கூட்டு வச்சு சொல்லிட்டு அப்படியே வளமா வரலாம் வெளியில வந்து ஒரு அன்னைக்கு உள்ளே முருகா முருகா எனவேதான் இப்படியெல்லாம் அந்த அருமையான பாடல் அந்த உருக்கத்தில் தந்தார்தான் பாட்டுங்க எனவே தேவரும் முனிவர் தான் இப்படியெல்லாம் இருந்தவர்கள் எல்லாம் இறஞ்சி விழுந்தார்தான் அங்கவள் உருவம் காண்பார் அதிசயம் மிகவும் எய்தி பங்கமுற்றாரே போன்றார் பர சமயத்தின் உள்ளார் பிற பிற எத்த என்னை போன அந்த பொண்ணும் அது எலும்பும் அந்த தாம்பலமா இருந்தது இவர் வந்து பாடி ஒரு பெண்ணா நாரே என்ற மற்ற மற்ற மற்ற மற்ற மற்ற மற்ற மற்ற மற்ற மற்ற மற்றவ மற்ற சமயத்தபடியே ஏன்னா அவங்க இதெல்லாம் ஜென்மத்திலையும் நடக்கிற காரியம் இல்லை அதெல்லாம் அதி அந்த மதில் புறத்துல முக்கியம் உள்ள கொண்டு போக கூடாது இவ்வளவு இருந்தும் உள்ள கொண்டு போக கூடாதுன்னு மனப்பு தன்னை கண்களால் முடியுற கண்டிய நீ போட்டி போலாம்ல மன்னிய வதனசந்தில் கரிய வண்டு துண்ணிய ஒழுங்கு தூற்ற குடல் போல் இருந்து தோன்ற அந்த பெண்ணுடைய அந்த அறிவிப்பாடெல்லாம் ரொம்ப சொன்னார் பனிமதல் அழகப்பந்து வளரொலி வனப்பு வாய்ப்பு பார்த்தார் எத்தனையோ சாதாரண பெண்கள் எல்லாம் வர்ணிக்கிறோம் இதை வர்ணிக்காம விடுறதான்னு சொல்லிட்டு புடிச்சார் எப்படி அந்த புருவம் இருக்குது இந்த எப்படி புருவம் இருக்குது வளைவாங்களா அதுக்கு மேல எப்படி நெற்றி இருக்கு என்றெல்லாம் அப்படி அந்த பெண்ணை வர்ணித்தார் வர்ணித்து ஒரு வெளியறியின் நீராய் அருள் பெற உழலாம் காமன் செருவடும் தனுவதொன்றும் சேமவில் ஒன்றுமாக இருபெரும் சிறைகள் முன்கொண்டு எடுந்தன போல நிற்ப அந்த கை தோன்றுதான் மண்ணில் மணியின் செய்ய வளரொலி மேனியால் தன் கண்ணினி வனப்புக்கானில் காமரு வதனத்திங்கள் தன்னறி விரிந்த சோதி வெள்ளத்தில் தைவின் நீல ஒன் அறிக்கறிய செய்ய கையில இரண்டு ஒத்துழாவ அருமையான அந்த ரெண்டு ரெண்டு கண்களும் ரெண்டு மீன் போல் அப்படியே அவதான் பனி வளர்காவின் ஆசியும் பவளவாயும் நானிய பேரொழியில் நரணிய நனிய பேரொலியில் தோன்றும் நலத்தினை நாடுவார்க்கு பணி நிற கோவங்க இருக்கான் இதெல்லாம் இருக்கு இளமையில் அணைய சாயில் ஏந்திரை குறைகொள்காது வளமிக வனப்பினாலும் படிந்து ஆள் உடமையாலும் கிளர்வொழி மகர ஏறு கெழமிய தன்மையாலும் அளவில் சீரணங்கண் வென்றி கொடியிரண்டு அணையவாக அந்த மன்னனுடைய கொடி போல அப்படி நினைக்கிறான் பிற்பொலி தரளக்கோவை விளங்கிய கழுத்து மீது பொற்ப விவதனமாகும் பதுமனின் நதியம் பூத்த நற்பெரும் பணிலம் என்னும் நன்னிதி போன்று தோண்டி அற்பொழி கண்டர் தந்த அருட்கரை ஆழம் காட்ட பெருமானுடைய காட்சியே காட்டுற மாதிரி இருக்க எரி காந்தல் என்போ தலையோடு திசைத்த வைத்து தெல்வெல்லும் சுருக்கும் சச்சை மாலையோ தெரியின் வேறு கருணிடம் கையற்கண்மங்கை கைகளால் காந்தி வெள்ளம் அருகடி என்னும் அதிசையும் வடிவில் தோன்ற செவியில் திகழ்ந்து தோண்ட மார்பகம் மற்ற காமவேல் என்னும் உச்சியில் கறந்து கொங்கை தன்னும் அகப்பட எரிதாய தாமணியில் கண்ணி சேர்த்து சவலாக தூக்கியதே போலும் பாமமே மலை சூழ் வல்லி மருங்கின் மேல் உருவம வல்லி அந்த உடம்பினுடைய நிறமும் அதன் மேல இருக்கிற அந்த செழுமையெல்லாம் சொன்னார் பிணி எப்படி மழக்கண் கூந்தல் பெண் அமுது அணையால் செம்பொன் அணிவளர் அல்குள் தங்கல் காஞ்சி சூழ்ந்து வனப்பொடை அல்குலாகி சேடன் பணம் விரித்தாடி நுழ்க இடையெல்லாம் ரொம்ப மென்மையா இருக்கான் வரியில் மனையசாயும் அங்கை பெத்து குறைஞ்சின் மானம் கரீ இளம் பிடிக்க வெந்த கதலி செடு உளந்தாளின் சொல்லி பரிவரு பற்பத்தன்ன பொலிந்தொளி விளங்கிப் போங்க பூவலர் கூந்தல் பொற்கொடி கனைக்கால் காமன் ஆவனாடியே போலும் அடகினில் மென்மையை தேவிய செம்பத்தின் வனப்பெரி வீதி சென்றும் ஓவியர் கெழுத ஒண்ணா பாரற்றொழி ஒளிவுற்றோங்க அந்த கால் விரல் அந்த முன்கால் எல்லாம் வர்ணித்து காட்டுற இவையெல்லாம் கற்பகம் ஈண்ட செவ்வி காமரு பவளைச்சோதி பொத்திரல் வைரம் பத்தி பூம்புதல் வளர்ந்து போலும் நற்பதம் பொழிவு காட்ட ஞானமும் விசுவும் எல்லாம் அற்புத மெய்த தோண்டி அழகினுக்கு அணியாய் நின்றாள் அழகினுக்கு அழியாய் அப்படியே அணியாய் நின்றாராம் இல்ல நின்றவில இப்பதான் சொல்ற இல்ல ரொம்ப அருமை இந்த நேரத்துல பிரம்மா வந்தாராம் பிரம்மன் வந்தாராம் ஏன்னு கேட்டா நாம எத்தனையோ உலகத்துல படைச்சிருக்கிறோம் இல்ல புல்லாய் பூடாய் புழுவாய் எல்லா பிறப்பும் படைக்கிறோம் இது இனமும் இருக்கு போய் பார்ப்போம்னு வந்திருக்காராம் வந்தா அவர் யாரு நான் முகம் முகம் நான் மூணாவது எந்த எத்தனை நூற்றாண்டு அவன் பல நூற்றாண்டு கடந்தாள் அதனால எத்தனையோ நூற்றாண்டு முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளா இருக்கிறான் வயசான கழம் அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு பார்த்தான் அவன் வந்து பாக்குறான் யார இந்த பாப்பாவை அதே நேரத்துல ஞான சம்பந்தர் பாக்குறாரான் இந்த ரெண்டு பேர் பார்ப்பதனுடைய அந்த அமைப்பை அப்படியே நல்ல ஸ்டடி சொல்லாம போட்டவன் சார் யாரு சேர்க்கல நிலப்பார் எடுத்து அது உடனே கழிவறது கல் ஒரு நேரம் ஆகுது உடனே கழிவு நேரம் என்ன யார் தெரியுது அதுக்கு முன்னால யார் ஒரு ஆள் நிற்கிறா இந்த நான்குமா உடைய பிரம்மா இந்த பார்த்திங்க பாருங்க அப்படின்னாரு இந்த பதே அந்த ஞான குழந்தை நிக்க எதுக்கு பதினாறு வயசுன்னு வரல வர போகுது வரப்போ காலத்தில் ஒரு பெண்ணம் பேர் ஒரே பெண்ணை ஒரே சமயத்தில் ஒருவருடைய வடிவ என்ன காட்சி என்ன இங்க ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணை இரண்டு பேர் பாக்குறாரு ஒன்னு வயசானது ஒன்னு இளைஞர் உலகம் எப்படி காண்கிறது எண்ணில் ஆண்டு முதல் அந்த வயசான கழி எப்படி பாக்குதுன்னு பாக்குறில் ஆண்டு எய்தும் வேதா அந்த முன்னால ஒரு கடனிக்குதே நாலு முக கழம் அது எத்தனை நாரு ஏசா எத்தனை முன்னாடி வயசு நீதான் சொல்லு ஏதாச்சு நான் அரைச்சு கரைச்சு நாக்கெல்லாம் தொங்கி போச்சு தொண்ணூறு வயசு இருங்களா அப்படின்னா சொன்னது கரெக்ட் என்ன அப்படின்னா தொண்ணூறு வயசு எந்நிலாண்டு எய்தும் சரி அவர் யாரியானார் வேதா வேதான்னு வேதங்களையே படிச்சுக்கிட்டு இருக்கிறாள் புறம் போகின் புறம் போக ஒட்டே அப்படியாளு அப்போ வயசானவர் அதோடு வேதத்தையே படிச்சுக்கிட்டு இருக்க படைத்தவள் படைத்தவன் எத்தனையோ ஆணையும் பெண்ணையும் உருவத்தையெல்லாம் படைக்கிறாள் அவன் அப்ப என்னடுத்த வயசானவ வேதத்தையே படிக்கிறாள் எல்லா உயிரிலையும் இது போல அழகு அழகு இல்லாது எல்லாத்தையும் படைக்கிறவன் படிக்கணும் படைத்தவன் அவனுக்கு அவனுடைய குவாலியேஷன் சொல்லிட்டு இருக்கும் யார அந்த வயசான கிடத்தினுடைய குவாலியேஷன் மூணு எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா ரொம்ப காலம் வயசான ஆளு வேதா வேதத்தையே படிக்கிறாள் படைத்தவன் எல்லா உயிருக்கும் உடம்பு கொடுத்து படைக்கிறாள் அவன்தான் எப்படி பாக்கிறான் கண்டான் இந்த பாப்பா பார்த்துட்டு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு நாலு முகமா இந்த முகத்தில் பார்க்கிறான் அப்புறம் அப்புறம் இப்படி பார்க்கிறான் அப்புறம் இப்படி திருப்பி பார்க்க என்ன அழகு சொட்டுது என்ன அழகு சொட்டுதுதான் அடாடா அப்படின்னா அப்போ இந்த ஒளியும் ஒளியும் காட்டினார் அதுல பல பேர் பாத்துட்டு ஏயா ஒரு தாத்தா மருந்து இவ்வளவு ரசிக்கிறாரு அப்படின்னாரு என்ன பண்றது தாத்தா தான் அது பெரும் அழகையே பாக்கிறாராம் சரி இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்களா அப்படின்னாரு பார்த்துட்டாரு இப்ப இனி அங்க நிக்கிற தம்பி யாரு அவரு எத்தனை வயசு ஆஹ் ஆமா என்ன சொல்லிய பதினாறு ஆண்டு பேர் பெரும் புகழிவேந்த ஒரு பதினாறு வயசு தான் அவர் வயது நீண்டு நிலைமி செய்ய வாழ்வார் நிலைமி செய்ய வாழ்கின்ற அதனால ஆனா பதினாறு ஆண்டுதான் புண்ணிய அது அந்த எந்த ஆண்டு புண்ணிய அவர் வயசுலயே முதல் வயசு வந்தது வயசு வந்தது மூணாம் வயசு வயது பெருமணத்தை அந்த ஆண்டு புண்ணிய பதினாறு ஆண்டாவது அடுத்த திங்கள் மற்றது மட்டும் உடனே சொல்ல முடியுமா அடுத்த திங்கள் காண்கள் ஆண்டை பதினாறு நாள் புண்ணிய பதினாறு ஆண்டு என்பது என்னை அடுத்த திங்கள் புண்ணிய பதினாறு ஆண்டு பேர் பேரும் புகழி வேந்தர் வயசான கிழம் எதை கண்டதுன்னா அழக பார்த்துட்ல ஆனா இந்த இளம் எதை பார்த்து கேட்டா வெள்ளம் ஆயிர முகத்தால் கண்ட பெருமானி உள்ளடாக இருக்கிற பெருமானின் அருளை கண்டா திரு அப்ப பதினாறு வயசு கட்டிடங்காலையா இருந்தால் திருவருளையே கண்டது ஏன் மூணு வயசுல சாப்பிட்ட பால் அந்த மாதிரி பால் இந்த வயசான சாப்பிட்ட பால் நாம குடிக்கிற மாதிரி பால் அதனால அது கண்ணூதல் காரும் வெள்ளம் ஆயிரமுகத்தால் கண்டா பாட்டு இருக்க ஒரு பாட்டு இருக்கான்னு ஒரு பத்து ஆண்டு கொடுத்து எங்க ஐயா சொல்லக்கூடாது எங்க ஐயா சொன்னீங்கன்னா தேடி பிடிச்ச ஏதாவது பாட்டு தயார் பண்ணுவேன் அற்போம் எந்த பாட்டு உண்ணிய பதினாறாண்டு பேர் வரும் புகழி வேந்தர் கண்ணூதல் கருணை வெள்ளம் ஆயிர முகத்தால் கண்டன அருமையான பாட்டு எனவே இந்த பிரமன் காண்டது பெரும் உடல் அழகைத்தான் ஆனால் ஞானசம்பந்த பெருமான் கண்டது அதற்கு பின்னணியாயிருந்த திருவருள் அழகை கண்டார் எவ்வளவு அருமையான அமைப்பு இன்னும் விளங்கிய ஏர் ஒல் சாயலால் தன்னை முன்கண் உர கண்ட தாதையார் பொன்னணி மாளிகை புகழி வேந்ததால் சென்னையில் பொருத்தமன் சென்று விழுந்தனர் உடனே ஞானசமுதல் வணங்கினார் அணுங்கினும் மேம்படும் அண்ணம் அன்னவர் பணம் புரி அவரை அறவரை பரமற்புன் பணிந்து இயங்கிய முதல் முகில் மதில் சந்தை ஏந்தலை வணங்கிய நின்றனள் மண்ணுள் ஓர்த்தொடர் அந்த பிறந்த வணக்கம் செய்து நின்றவன் சீர்களு சிவனே சித்தம்பி முன்னமே கார்களு சோழ சோழ காடி மன்னவர் ஏழுகளில் சிறப்பின் மகளை கொண்டினி பார்க்க மணியில் படங்கின் எந்தனும் பார்த்தீங்களா ஞானசம்பந்தர் என்ன செய்தார் ஐயா பெரியவங்களே பாப்பா முன்ன மாதிரி வந்துட்டா வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னா யாரு ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் சிவசிவ பெருகியாருள் பெறும் வணிகர் பிள்ளையார் மருபு தாமரை அடி வணங்கி போட்டு நின்று அருமையால் அரிய நாவையை திருமணம் உணர்ந்தாலும் செய்யும் என்றாலும் அறிவி பழைய விருப்பம் அல்லவா இடையில போயிட்டு மீண்டும் பெண் அந்த அருமையான அருமை வணப்பு கொண்டிருக்கு அதனால திருமணம் செய்தால் எப்படி சேர்ப்பா என்ன சொன்னார் மற்றவர் தமக்குவன் புகழிவான நீர் பெற்ற பின் அருமையான பகிர் நீர் பெற்ற பெண் விடத்தினால் வீழ்ந்த பின் உங்க பாப்பாங்கிறது இப்ப அப்ப போட்டா என்ன சேர்க்க என்ன போட்டிருக்கும் பாப்பா பேர் என்ன பூம்பாவை என்ன போனால <laughs> மற்றவர் தமக்குவன் புகலிவானர் நீர் பெற்ற பெண்விடத்தினால் இந்தியன்னு சொல்லலை வந்தா முனைப்பு அல்லவா யான் கற்றைவார்பரைய அவர் கருணை காண்பர உட்பவித்தலால் உரைத்தகாது அதனால் பெருமான் திருவுருளை கொண்டு இப்பொழுது அரியன் இது மாதிரி செய்திருப்பதனால இது தகாது அந்த இதே மாதிரி சிலப்பதி ஆளுக்கல என்ன பண்றது மேற்கோள் வரக்கூடாது போகும்போது ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போகும்போது கௌந்த பேர் எல்லாம் மறைச்சது வேற வேற ஏன்னா எத்தனை சிலப்ப யாருமே இங்கே மேல இலக்கியமே நடிச்சு கொலைக்கல ஒரு பெரிய தப்பு எல்லாம் என்ன சொல்ல பாத்தா ஐயா நாங்க சிலப்பதையா நாங்க பெரியவாச்சுக்கோங்க என்ன அடுத்த தொல்லாப்பி எடுத்து விட்டுரும் சரியாது நான் எடுத்துக்கிறேங்கிறது அது ஐயா நீங்க தொல்லாப்பி எடுத்துக்கோங்க கூறுமான வரைக்கும் இலக்கணம் எடுத்தே வந்தனால போச்சு சிலப்பார் எடுத்துனா ஏதாவது இலக்கிய எங்கேயாவது பேசுற மேடைக்கு உதவும் தொல்லாப்பி உதவும் உதவாது அதனால தொள்ளாப்பி தான் எடுத்துக்கணும் ஏன்னா எல்லாம் அது நான் இதை எடுத்துக்கிறேன் நான் இதை எடுத்துக்கிறேங்க போது எஞ்சி என்ன இருக்கும் தொல்லாப்பி இருக்கும் அதை ஐயாவே வச்சு ஐயா அப்படிதான் சரி திருவரும் பலாலும் தான் எடுத்துருக்கோம் என்ன பண்றது அதனால ஆமா என்ன தான் அதெல்லாம் எங்க ஐயாவெல்லாம் நோக்கினா தொழிலாளி சிறுவெல்லாம் எங்க ஐயா எல்லாம் பெரியவர் நாங்கெல்லாம் சின்ன ஆளு எனவே அது மாதிரி அமைந்ததுனால எங்களுக்கு இலக்கியம் எடுக்கவே வாய்ப்பு போச்சு முப்பத்தெட்டு ஆண்டுகளும் இலக்கணம் இலக்கியம் மரங்க இது எடுத்து எங்க காலம் எல்லாம் போயப்பட்டு என்ன பண்றேன் ஆனா யார் மணி மேல நல்ல இலக்கியங்கள் நிறைய பார்த்துக்கலாம் என்ன பண்ற ஆகவே என்ன சொல்லுவாங்க சொல்லி அது அப்படியே பூம்புகாரக்கு வரும்போது பூம்புகாரில இருந்து மதுரைக்கு போறாங்க பூம்புகார தாண்டின உடனே திருச்சி தாண்டி அந்த மாதிரி ஒரு பகுதியா இருக்கும் கவுந்த சந்திக்கிறாங்க என்னம்மா யாருன்னு கட்டு அப்படியா இப்படி ஒரு தலையில தான் சொல்லிட்டு சரிமா நான் வார மதுரைக்கு நீங்க வாங்க சொல்லி அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போகும்போது ஒரு இடத்துல தங்குறாங்க தங்குனா என்ன அருமை இப்ப கோவல் கண்ணியும் கணவனும் மனைவியும் கவுந்தரிகள் பெண்பாடா அதோட கூட துறவி இல்லைங்களா போய் உடத்துல தங்கினாங்கன்னா எப்படி தங்கணும் இதை கூட சிலப்பதி ஆரம்ப எப்படி தங்கணும் அந்த கோவலன் கண்ணிய கூடவே இந்த கவுந்தரியில் இருக்கக்கூடாது சிவ சிவ இவர் என்ன பண்ணும் நான் அப்படி உட்கார்ந்து போது நீங்க அப்படி இருக்குமா ஏன்னா ரெண்டு பேரும் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ நிறைய பேர் பிரிஞ்சிருக்குது கணவன் பெரியவங்க வச்சுக்கிட்டு சங்கோச்சமா இருக்காதிகள் இளங்கோடிகள் அறிகிற சமுதாய சிந்தனைகள் நமக்கு பாடம் ஆமாமாமா தெரிஞ்சுக்க வேணாமா அதனால வச்சு சொல்லுவேன் அழைக்கிறதுக்கு ஒன்னு அனுச்சாங்க நான் அழைக்கி அல்லவா எப்படி அழைச்சிட்டு அத்தான உங்க தங்கச்சியோ அல்லது அக்காவையோ நீங்க இதுல உட்காருங்க அம்மா நான் இன்னொருத்துல உட்கார வாங்கணும் நானும் அங்கேயோ உட்காரங்க ஆஹ் சரிதா நீங்க வருது இங்க உட்கார உட்காருங்கயா அப்படின்னு சொன்னா கூட வேணாத்தான் நீங்க என்ன வேணும்னு கேளு இங்கும் இங்க வரது அப்படின்னு அப்பதான் அவங்க என்னன்னு பேசுகிறது அது போல இந்த உட்கார்ந்துருக்காரு இந்த அம்மா கோலம் கண்டிப்பா அப்படி ஒரு ஆள் தண்ணி போட்டு அந்த காலத்துலேயே தண்ணி அதோட கூட ஒரு பறத்தை அவனுக்கு இரண்டு சேர்ந்து என்னது நெருக்குட்டியும் இது சேர்ந்த மாதிரி மண்ணெண்ணையும் சேர்ந்த மாதிரி அதனால ஒரு அவனோ காமுகன் கூட இருக்க ஒரு பறத்தை ரெண்டு அங்க மெதுரை அதுவும் தண்ணி போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒலியும் ஒலியும் சிலப்பதிகார ஒலியும் ஒலியும் அப்படி வரும்போது இந்த இந்த கௌந்திரிகளுக்கு என்ன நிப்புதுன்னா தங்கம் அதுல இவங்ககிட்ட போய் ஏதேன்னு பேசிட போது பாவம் என்ன நீ யாரு அப்படின்னு போய் அங்க நின்று பிராணம் எடுத்துற போட்டு அவங்க வரா வரும்போதே அந்த ரெண்டும் பேசுது எல்லாம் ஒழிப்பது காமனும் தேவியும் போலும் இங்கவர் யார் இருந்த இங்க பாடி மண்மத மண்மதம் கரமே அந்த பையனை பார்த்தா மன்மத மாதிரி இருக்கு இரு மாதிரி இருக்குன்னா அப்படின்னுது இது காதல விழுவது அந்த அந்த கௌந்தரிகளுக்கு இந்த மஞ்சள் சொல்லுது இங்க உட்காந்து அம்மா மக்கள் காணி மானுடயா கையர் பக்கம் நீங்க படிபுலம் தினர் எனதான் கணவன் மனைவிதான் நீங்க எப்படி பண்ணுவாங்கயா இப்படி வாங்கையா ஏன்னா வருத்தத்துல வந்திருக்கிறாங்க சங்கடமா இருக்காங்க என்று சொல்லி எங்க ஏதேன்னு கேட்டுட போங்க எந்த ஊருன்னு கேட்க பூம்புகாரன்னு சொல்ல எங்க போறீங்கன்னு கேட்க மதுரைக்கு போறேன்னு சொல்ல ஏனுங்க இப்படி போக முடியாச்சுன்னு கேட்டவண்ணே அது ஏன்னு அவங்களுக்கு என்ன ஞாபகம் அடாடான போறோம் அதனால பக்கம் நீங்க மின் பறி புலம் அந்த பக்கம் போவாதீங்க அவன் வருத்தப்பட்டு அவங்க ஒரு குடும்பப்பாவும் அதனால இருக்கிறாங்க நீங்க இங்க வாங்க மக்கள் காணியன் எல்லாம் என் ரெண்டும் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டான் உடன் வயிற்ற்றோர்கள் ஒருங்குடன் வாழ்க்கை கடவது கொண்டோ கட்டறிந்த உடன்பிறப்பு மக்கள் தான் அண்ணன் தங்கம் காதலன் காலதியா பேசிட்டு இருக்கு எனவே ஒரு வயசுல பிறந்தவங்க கூட கணவன் மனைவியா இருப்பாங்களான்னு கேட்டோன்னு இந்த அவ்வளவு கடும் கோபம் கடு நரியாக நிறையா போலப்பாது இருக்கு ஆனால் அந்த ரெண்டு என்ன வந்தது எங்களால இது நரியாக வேணாம் கோவலம் கண்ணகி ம கதையா இருக்கிறது பல்வேறு அறங்கள் படி அதான் நீதி நூல் படிக்கணுங்கிறது இன்னைக்கு எல்லாம் படிக்க நோக்கம் என்ன வரலாறு தெரியாத படிச்சு விடலாம் அதான் இளங்கோடிகள் பின்தொடர்ந்து போகும் ராமாயணம் தெரியாதா கம்பர் பின்தொடர்ந்து போகும் பெரிய புராணம் தெரியாதா செய்கிடார் பின்தொடர்ந்து இதெல்லாம் போயிட்டு ஏன் அது போல இங்கே இங்க எத்தனை நாள் பாட்டு நீங்கள் வந்து சிவன செட்டியார் ஐயா நீங்க பெற்ற பெண் ஏற்கனவே பாம்பு தீண்டி இறந்துட்டது ஆனா இந்த பெண் பெருமான் சிறுவருளால் அடியால் என்ன அர்த்தம் தகாத என் பெண்ணை நீங்க மணமகளாக ஏற்றுக்கொள்ளும் சொல்வது தகாத அவ்வளவுதான் வணிகரும் சுற்றமும் மயங்கி பிள்ளை யார் அணிமலர் அடியில் வீழ்ந்து அறற்ற ஆங்கவர் தனிவில் நீல் பெருந்துயர் தனிய வேத நூல் துணிவினை அருள் செய்தார் தூய வாய்மையா உலகத்திலிருக்கா என்ன பண்றதுமா நம்ம நினைச்ச மாதிரி நடக்குதா